வணக்கம் நஷினியின் நித்தம் ஒருமுத்து என்று டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எழுதியுள்ள சாதனைக்கும் சோதனை உண்டு என்ற கட்டையில் இருந்து சில பகுதிகள் நிறைந்த மனத்துடன் எந்த மனக்கலக்கமும் இல்லாமல் அமைதியாக இருங்கள் உங்களை பாதிக்கும்படி யார் என்ன சொன்னாலும் ஒரு எளிய புன்முறுவலுடன் உங்கள் முகத்தை திருப்பி அவரை பாருங்கள் பின்னர் என்ன நிகழ்கிறது பாருங்கள் அவரை எப்படிப்பட்ட நிலைக்கு உங்கள் புன்முறுவல் மூலம் நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள் என்பதை அவர் முகம் தெரிவிக்கும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் மனநிலையில் அவர் நின்று உலகின் எல்லா சாதனைகளும் பொறுமையால் தான் நடக்கின்றன இன்றைய உலகில் சாதனைகளை எதிர்ப்பவர்கள் ஏலனம் செய்பவர்கள் அது முடியாது நடக்காது என்று அடித்து பேசுபவர்கள் அதிகம் ஆனால் சரித்திரத்தை எடுத்து பார்த்தோமானால் எல்லாம் முடியும் வர்களால் தான் பல பெரிய நல்ல காரியங்களும் முடிந்திருக்கின்றன எதிரும் புதிரமாக இரண்டு கட்டிடங்கள் இருந்தன ஒன்று பெண்களின் பிரசவ விடுதி அதன் எதிரில் செத்த பிணத்தை அறுத்து என்ன நோயால் இறந்தார் என்று ஆராயும் மருத்துவ கூடம் என்ன நேர்ந்தது என்றால் பிரசவ விடுதியில் அதிகமான தாய்மார்கள் இறந்து கொண்டிருந்தனர் இதை கவனித்த பிரான்ஸ் நாட்டு மருத்துவர் ஒருவர் சொன்னார் டாக்டர்கள் பிணத்தை அறுத்து பார்த்து ஆராயும் ஆய்வுக் நேராக பிரசவ விடுதிக்கு செல்வதனால் அதனால் தான் மரணம் ஏற்படுகிறது என்று சொன்னார் பிரான்ஸ் நாட்டு மருத்துவர்களிடையே எழுந்தது கோபம் மருத்துவர்கள் கொலைகாரர்கள் என்று சொல்கிறார்கள் என்று கோபப்பட்டனர் ீர்த்தர் இதன் விளை உது என்றால் அந்த மருத்துவர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு அங்கே இறந்தார் அதற்கு பிறகு பத்து ஆண்டுகள் கழிந்த பிறகு காற்றில் தண்ணீரில் கிருமிகள் இருக்கின்றனர் அவை நோய்களை உண்டு பண்ணும் என்ற உண்மையை விஞ்ஞானி கண்டுபிடித்தார் பட்டு நூலை உண்டுபண்ணும் புழுக்களும் அந்த புழுக்களுக்கு உணவாக தேவைப்படும் இலைகளும் ஒருவகை பாக்டீரியாவால் திண்ணப்படுவதால் பட்டுச்சொழிலே பாதிக்கப்பட்டதை கண்டார் இத்தகைய கேடு செய்யும் பாக்டீரியா இருப்பதை கண்டுபிடித்தார் மனித இனம் ஒரு நல்ல விஷயத்தை அல்லது சாதனையை சொன்னாலும் செய்தாலும் உலகம் எப்படி வரவேற்கிறது என்பதை கவனியுங்கள் ஆனால் முடிவில் உண்மைதான் விழுகிறது சாதனையாளர்கள் பொறுமை கொண்ட அறியாமை நிறைந்த அரைகுறை ஆசாமிகளின் வாதங்களை கேட்டு அஞ்சவோ அவநம்பிக்கையோ பெறக்கூடாது மனித இனத்தின் அறியாமையுடன் மற்றொரு மை இருக்கிறது அதுதான் போராமை இதை போல மற்றொரு சம்பவம் இங்கிலாந்தில் மார்க்கோனி என்ற விஞ்ஞானிக்கு ஏற்பட்டது அவர் லண்டனில் இருந்து செய்தியை அமெரிக்காவிற்கு அனுப்ப முடியும் என்பதை கண்டுபிடித்தார் எழுந்தது எதிர்புரல் வான வெளியில் செய்திகள் நேர் பாதையில் மேலே உச்சத்திற்குத்தான் செல்லுமே ஒழிய பாதை வளைந்து அமெரிக்காவுக்கு செல்லாது என்றனர் அனுப்பினார் ஆண்டுகளுக்கு பின் ஆராய்ச்சியில் தெரிய வந்தது என்னவென்றால் நாம் வாழும் காற்று மண்டலத்திற்கு மேலே அயன மண்டலம் என்ற காற்று மண்டலம் இருக்கிறது அயன மண்டலம் என்பது காற்றில் உள்ள ரசாயன பொருள் தனியாக நிற்கும் பொருளாக இல்லாமல் ஒரு முனையில் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் என்ற மின்சக்தியை கொண்டதாக இருந்ததால் மின்சக்தி அயன மண்டலம் முழுவதும் லண்டனில் இருந்து அனுப்பப்பட்ட மின் ஓட்டத்தை வளைத்து அமெரிக்காவுக்கு அனுப்ப முடிந்தது என்று கண்டுபிடித்தனர் மேற்கொன்ன இரண்டு சம்பவங்களையும் ஏன் எடுத்துக்காட்டுகிறேன் என்றால் வாழ்வில் ஆழ்ந்த சிந்தனையுடன் பெரும் முயற்சியுடன் ஒரு உயர்ந்த காரியத்தை திட்டத்தை அல்லது புதிய தொழிலை நாம் உருவாக்கியிருப்போம் ஆனால் பொறாமை கொண்டவர்கள் இதை பற்றிய அறிவு அனுபவம் இல்லாதவர்கள் ஆனால் தெரிந்தவர்கள் போல பேசி நம்மை முட்டாளாக ஆக்க முயல்வர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்காமல் தன்னம்பிக்கையுடன் துணிவுடன் விடாமுயற்சியுடன் நாம் செயலில் இறங்க வேண்டும் எனவே முதலில் உங்களை நம்புங்கள் அதைத்தான் சொல்கிறது நூலின் தலைப்பு உன்னால் முடியும் என்று ஆர்வத்துடன் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நன்றி வணக்கம்